கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என் நன்று பொ கை மசொல்லி புறமே புறமேயாடிந்தேன் பாரோ கல்லார் அரையோ இணை போனாலே கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என் நன்று பொய்யே கை மசொல்லி புறமே புறமே ஆடி ஏவத் தொழில் தேன் இதுவாக கேள் அய்யோ கண்ணபிரான் அரையோ இனி போனாலே மா மருதி நடுவேன் என் பொல்லாமணியே தேனே என் நமுதேன் என் கூத்துச் சொல்ல ஆழே பெருமான் அவன் நாகொழிந்தான் வாழே மாநிலமே மற்றவன் நல்லணவே உள்ளனவா புறமே சிலமாயம் சொல்லி வள்ளல் மணி வண்ணனே என்னே உன்னையும் வஞ்சுக்குழிந்தேன் வெள்ளை கிடந்தாய் இனி உண்ண விட்டேன் கொள்வனே என் கொள்வன் உண்ண விட்டென்ன பாதகங்கள் தொல்லியம் வண்கள்வனே மனத்தை வலித்து கண்ணண நீர்கவைதான்னை கருமான கத்தமுதாய் நன்னியும் நன்னகில்லேன் நடுவேயோருடன் பல செய்வன் அவன் கழித்தால் புண்ணமரையே என்னை போறவைத்தாய் புறமேரம கட்டி கொண்டு இரு வல்வி நயார் முறை முறை ஆக்கை புகழொழிய கண்டு கொண்டுழிந்தேன் செய்ய வாய் செய்ய கண் அறமுதலாடி எங்கை கருவேணி அம்மான் தன்னை அம்மா நடிப்பிரான் அவன் இவ்விடத்தான் ஞானார் எம்மா பாபியற்கும் வாக்கும் கண்டுத்தாய என்ன மாலாயொழிந்தேன் எம்பிலான மேலா தேவர்களும் நிலத்தேவரும் மே வித்தொழும் மாலாகர் மந்திர அடியேன் மனத்தே மன்னினார் பெருஞ்செல்வம் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே என ஆவார்த்து என்ன அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி நின்று நான் துளங்கரம் சங்கின ஆவாவென் அருள் செய்து அழிய நடவானே ஆனா நாளுடைய அகதே கொண்டுகந்து வந்து தானே என் அருள் செய்து என்ன முற்கபும் தானா நரசிங்காய் குரலாய் நாராயணாய் கர்கியாவி கார் வண்ணன் கண்ணபிரான் கமலத்தரம் கண்ணன் தன்னை ஏர்வள உன் களரி குருகூர் சடகோபன் சொன்னவன் தமிழ்கள் அடை கேழ் புகுவ பொண்ணன் கண்ணபிராகன் கமலத்தடம் கண்ணன் தன்னை குருகோச்சடோவன் சொன்ன ஏர் வண்ணவன் தமிழ்கள் ஏழாயிரத்தொழிப்பத்து ஆர்வண்ணத்தால் உரைப்பார் அடை கேள் புகுவார் பொழிந்தே பொலிக பொலிக பொலிக போயிற்று வல்லு எச்சாவம் நலியும் நரகமும் நைந்த நமனு கெங்கு யாதொன்று மலையா புகுந்து ஆடி ஒளிதன கண்டோம் பொலிக பொலிக பொலிக போயிற்று வல்லு எச்சாவம் நரகமும் நைந்த நமனுக்குங்கு யாதொன்று மில்லாய் எங்கம் காண்ட கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மையப்புகுந்தி சபாடி ஆடி ஒழிதன கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணு கிரியன கண்டோம் தொண்டீரல்லேறும் வாரீர் தொழுது தொழுது நின்றார் தன்னன் துடாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் வந்தான் பாடி நின்னாடி பரந்து திரிகின்றனவே கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கீதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெறுகிள் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் கொண்டனவே இடங்கள் நமயத்தையல்லாம் எடுத்துக்களைவன போலே தடங்கடல் பள்ளிப் பெருமான் தன்னுடைய பூரங்களேயான் இழந்தும் இழந்தும் இழந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பறந்தும் குணித்தும் நாடகம் செய்கின்றனவே செய்கின்ற கொன்னே ஒக்கின் அறிவுலகத்தே வைகுந்தன் பூரங்களே ஆய் மாயத்தினால் எங்கும் மண்ணே அசுரர் பிறந்தீருள்ளேருந்தேர் ஒழிபயர்த்திடம் கொன்னே கொன்னேரொன்னும் விசாரி பகவசதி எனவெல்லாம் நின் உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் பந்தாடையும் நிறுத்தினும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்களும் உண்மை உய்யக்கொள் மறுத்து மவனோடே கண்டீர் மார்க்கண்டயனும் கரிகேறும் வேண்டா கண்ணனால் தெய்வம் இல்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்கே இருமினே இருக்கும் இர இருபத்தொன்ன எவ்வுலகுந்தன் மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகந்தானே திருமார்வணவந்தன் பூதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பெண்ணினிக்க மேவி தொழுது மேவி தொழுது நீர்கள் வேட புனித சுந்தன்னை ஞான விதி பிழையாமே புகழம் விளக்கம் சாந்தமம் நேரம் அலைந்து மேபி தொழுமடியாறு பகவரம் மிக்க தொழகு மிக்க உலகுகள்தாரு மேபிக் கண்ணன் திருமூர்த்தி நக்கபிரானோடு அயனும் இந்திரன் முதலாக எங்கம் பரந்தன தொண்டே ஒக்க தொழுகிற அலியுகம் ஒன்றுமில்லையே அலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியாக மலையுஞ்சுடரு மூர்த்தி மாய பிராகன் கண்ணன் தன்னன் வயல் தன்னன் குருமாறன் சடகோபன் ஒளிபுகள் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மேலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியாக கருள் டெய்யம் மலையுஞ்சுடரு மூர்த்தி மாய பிராகன் கண்ணன் தண்ணாய் வயல் தன்னன் குருகோர் காரிமாறன் சடகோமன் ஒளிவுகள் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மாசருக்குமே மாசரு சோதே என் செய்வாகை மணிக்குன்னா சேலனாய் ஆதிமூர்த்தியை நாடிய ஏசரமூரவர் கௌவை தோழி செய்யுமே மாசரு என் செய்யவாகை மணிக்குன்னு ஆதிமூர்த்திகை நாடிய அறிவிழந்தூரவர் கவ்வை தோழே என் செய்யமே என் செய்ய மூரவர் கவ்வை தோழே இனி நம்மை என் செய்ய தாமரை கண்ணன் என்னை நிறகுண்டான் செய்ய மாமையிழந்து மேடிமெளிவை என் செய்ய வாயம் கருங்கண்ணும் பயப்போர்ந்தூர்ந்த சகடம் உதைத்த பாதத்தான் பேய் முளை சார்ந்து சுவைத்த செவ்வாயன் என்ன நிற கொண்டான் பயந்தும் அவனோட சொல்லிலேன் ஓரவர் கவ்வயிறு அன்னை சொல் நீரு மடுத்து ஈரணல் வித்தி முளைத்த கடல் புறையத்த காரமர்மேனி நம் கண்ணன் தோழி கடிய கடியான் கொடியான் நெடியமாக உலகம் கொண்ட அடியன் அறிவரிமேனி மாயாத்தான் கொடிய என் அவன் என்னை கிடக்கும் துடிகளுடமடத்தோழி அன்னையன் செய்யுமே அன்னையன் செய்கிறான் ஊரன் சொல்லிறன் தோழி மீர் என்னை இனி உமக்காசையில்லை அகப்பட்ட முதல்வன் வன் துவரா மணிவண்ணன் வாசு வளையுளே வளையுள் அகப்படுத்து என்ன கோவிக்கொண்டு அழகடல் பள்ளி அம்மான ஆழி பிராகன் தன்னை தலைகடல்கள் தோழி நம் கண்களாக தலையல் வணங்கவுமாங்களோ தையலார் முன்பே பேய் முளை உண்டு சகடம் பாய்ந்து மருதிட போகி முதல் தாய்த்து புல்வாகை பிளந்துகள் இரட்டல் தொண்டவாய் பிராணைகளோ யாமருகின் தோழி அண்ணயானு நிலையும் கவர்ந்து குதிரியாய் மடலூர்ந்துமே யாமடலூர்ந்தும் எம்மாடி அங்கை பிரானுடாய் தூமடல் தன்னந்துடாகாய் மலர் கொண்டு சூடுவார் யாமடம் நாமடங்கா பழுதூற்றி நாடு மிரக்கவே இறக்கம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிராகன் தன்னை விரை கொள் பொழில் குருகூற்சடகோபன் சொன்னொழந்தாரி ஓர் ஆயிரத்தூளி பத்து உரைக்கவல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் இறக்கம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிராகன் தன்னை பிறக்கொள் பொழில் குருகூச்சடோ அவன் சொன்னொழந்தாதி ஓர் ஆயிரத்தூளி பத்து உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம் ஊரெல்லாம் துஞ்சி உலகல்லாகம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேரி ஓர் நீளிரவாய் நீண்டால் ஆரெல்லாம் உண்ட நாம் ஆம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வினையே அவிகா பாரினியே ஊரல்லாம் துஞ்சு உலகெல்லாம் நள்ளிரளாய் நீரெல்லாம் தேரி ஓர் நீளிரவாயி நீண்டாய் ஆரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வி ஆவிகாப்பாரணியார் ஆழ்கடல் மண்ணின் மூடு மாவிகாரமாய் ஓர்வல்லிரவாய் நின்றால் வண்ணன் என் கண்ணனின் வாரானால் பாவியேன் நெஞ்சமே நீயும் பாங்கல்லையே நீயும் பாங்கல்லான் நெஞ்சமே நீ நிரவும் ஓயும் பொழுதுண்ணி மாயும் வகையறியன் வல்வி நயன் பெண் பிறந்தேன் என் பிறந்தும் பெருந்துயர் காண்களே நின்று ஒன் சுடரோன் வாரா துளித்தான் நலந்த கண் பெரிய செவ்வாய் என் என் பெரிய சிந்தனாய் ாய்வார் அன்னையரும் தோழியரும் நீரே என்னாரே நீளிரவும் துஞ்சுவரா பேரெண்ணமாயால் வல்வி நயன் பின்னின் பின்னின்ன காதல் நோய் நெஞ்சம் முன்னின் நிராவோ கண் புதய மூடிற்றா சக்கரத்து எம்மாயுமாறானால் இன்னின் அணாவி காப்பாறி விடத்தே காப்பாரி விடத்தே கங்குரள் என்ன கங்குல்வாய் பால வேன் சாங்கு சக்கரத்தன் தோன்றானால் தேப்பாலவள் வினையேன் தெய்வங்காலன் செய்கணோ தெய்வங்காலன் செய்கிறேன் ஓரவயோடியாய் மெய் வந்து நின்று என மலி விற்கும் மெய் வந்த சக்கரத்து என் கண்ணனும் வாரானால் தை வந்த தந்தால் வெஞ்சுடரில் தான் அடுமேன் வெஞ்சுடரில் தான் அடுமாள் வேங்கிருளின் நுந்துளியாய் அஞ்சுடர வையோன் அணி நடுந்தே தோன்னாரால் அஞ்சுடர் தாமரை கண் செல்வனும் வாரானால் வெஞ்சுடர் தீர்ப்பாரினியார் நின்னுருகுின்றருகுின்றனே போ கங்குல்வாய் சொல்லாது உலகோ உறங்குக உறங்குவான் போல் ஜோகு செய்த பெருமானை சிறந்த பொழில் சூழ் குருஹூர் சடகோபன் சொல்றேன் பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவா எங்கேயோ உறங்குவகன் போல் பெருமானை சிறந்த பொழில் ஜோழ் குருகூச்சடோ மஞ்சோல் நிறம் கிழந்த வந்தாதி ஆயிரத்தி பத்தாள் இறந்து போய் வைகுந்தம் சேராவா ரெங்கணேயோ எங்கனேயோ அன்னை நங்கள் கோலத் திருக்குடும் குடி நம்பியாய் நான் கண்டேன் சங்கினோடு நேமியோடு தாமரை கண்களோடு செங்கடிவாயண்ணினோடு செல்gqlgen அநஞ்சமே யங்கனயோ அன்னமீர்காள் என்னை முனிவது நீர்ங்கள் கோலத் திருக்குடும் குடி நம்பியாய் நான் கண்டேன் சங்கினோடு நேமியோடு தாமரை கண்களோடு செங்கணிவாயொன்றினோடும் நெஞ்சமே என் நெஞ்சினால் நோகக்கே காணியர் என்னை முனியாதே தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பியாய் நான் கண்ட வேலும் குண்டலமும் மார்பில் திருமருபம் மன்னபோடும் நான்கு தோழம் வந்தெங்கும் நின்னிடமே என்னிடம் திசக்கம் நயும் என்ன அன்னும் முனிதீர் குன்னமாட நம்பியாய் நான் கண்டபின் தண்டம் நீங்க நெஞ்சொல்லும் நீங்காவே நீங்கள் கண்ணீர்கள அண்ணயரும் முனிதிர்தோலை திருக்குறுங்குடி நம்பியாய் நான் கண்டபின் தன் மாலை தந்துடாயும் பொன்முடியும் வடிவம் பாங்குதோன்னும் வட்டம் நாணம் பாவியேன் பக்கத்தவே பக்கம் நோக்கி நிற்கும் நெய்யும் என்று அண்ணும் முனிதிர் தக்க கீர்த்தி திருக்குருங்குடி நம்பியாய் நான் கண்டவேன் நீண்ட புருவங்களும் தக்கதாமனை கண்டும் பாவியே நாவையின் மேலனவே மேலும் அன்பொழி நங்குடிக்கு வளன்னு அன்னை காண கொடாள் சோழ சூழ்தன் திருக்குறுங்குடி நான் கண்டவேன் கொடிமாக்கும் தாமரை கண்ணும் கனிவாய் நீல நான் குதோளம் என் நெஞ்சம் நிறைந்தனவே நிறைந்தவன்படி நங்கொடிக்கு வளன்னு அன்னகான கொடாள் சிறந்த கீர்த்தி திருக்குறங்கொடி நம்பியாய் நான் கண்டவேன் நிறைந்த சாதி வெள்ளம் சூழ்ந்த நீண்டவன் மேனியோடு நிறைந்தனுள்ளேன் நுழைந்தான் நேமியம் கையுளது கையொள் நன்முகம் வைக்கும் நெய்யும் என்று அன்னையரும் முனிதர் மொய்கள் மாட நம்பியாய் நான் கண்டவேரை கண்ண்கொழும் சிற்றிலயம் வடைவம் மையனில் குழல் தாழ்ந்தோள்களும் பாவியன் முன்னிற்குமே முன் நின்றாய்களும் அன்னையரும் முனிதிர் மண்ணு மாட திருக்குறுங்குடி நம்பியாய் நான் கண்ட வேலப்பிழனிகளத்தன் கண்ணல் பாலமுதாகி வந்து கழிய மிக்கதோற் காதலி வளன்னு அன்னை காணகோடாள் விழிவில் கேர்த்தி திருக்குறங்குடி நம்பியாய் நான் கண்ட வேண் குடாங்கள் வெள்ளத்தினுள்ள எழுபதோறு நெஞ்சொல்லும் அறிவரி அறிவரியை ஆடியங்கையணையே அலற்றி நரிய நன் மலர் நாடி நங்குறுச்சடோவன் சொன்னாயிர தொள்ளி வத்தம் திருக்குறங்குளியலன் மேல் அரிய கற்று வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே அறிவரியபிரானை ஆடியங்கையணையே அலற்றி நரிய நன் மலர் நாடி நங் குருச்சடகோபன் சொன்னாயிர தொள்ளிவபத்தன் திருக்குதொழி அதன் மேல் அரிய வைஷ்ணவர் ஆள் கடல் ஞாலத்துள்ளே செய்தேனும் ஞானே என்ன கடல் ஆவேனும் ஞானே என்ன கடல் கொண்டேனும் ஞானே என்ன கடல்யாளம் கேண்டenum ஞானே என்னும் கடல்யாளம்ண்டேனும் ஞானே என்னும் கடல்யாளத்தி சன்வந்தரக்கொலோ கடல்யாளத் தீர்க்கிவயன் சொல்லுகேன் கடல்யாளத் தென்மகள் கற்கின்னவே கடல்யாளம் செய்தேனும் ஞானே என்னும் கடல்யாளமாவேனும் ஞானே என்னும் கடல்யாளம் கொண்டேனும் ஞானே என்னும் கடல்ஞாலம் கீண்டேனும் யானே எண்ணம் கடல் ஞானம் உண்டேனும் எண்ணம் கடல் ஞானத்தே சன் வந்த கடல் ஞானத்தேர்த்திவயன் சொல்லுகிறேன் கடல் ஞாலத்தெண் மகள் கற்க எண்ணம் கற்கும் கல்வி யானே எண்ணம் கற்கும் கல்வி செய்வேனும் யானே எண்ணம் கற்கங்கல்வி தீர்ப்பேனும் யானே என்ன கற்கமும் யானே என்ன கர்க்கல் விந்த கர்க்கி சொல்லுகல்வி என் மகள் காண்கின்னவே காண்கின்ன நிலமெல்லாம் யானே என்ன காண்கின்ன விசும் யானே என்ன காண்கின்ற வெந்தியெல்லாம் யானே என்ன காண்கின்ற இக்காத்தெல்லாம் யானே என்ன ஆண்கின்ற கடல் எல்லாம் யானே எண்ணம் கண்ண கடல் வண்ண நேரோ காண்கின்ற உலக தீர்க்கன் சொல்லுகிறேன் காண்கின்ற என் காலிகை செய்கின்றவே செய்கின்ற கிதி எல்லாம் யானே எண்ணம் செய்வான் இன்ன நகரும் ஞானே எண்ணம் செய்த முன்னிறந்தமும் யானே எண்ணம் செய்கை பயனு்பேனும்ளை செய்வே கண்ணேர செய்ய உலகத்திற்கு பயன் சொல்லுகன் செய்ய கணிவாயிடமான் திறத்தேன் திறம்பாமல் மண்காக கின்றேன் யானே எண்ணம் திறம்பாமல் மலையெடுத்தேனே எண்ணம் திறம்பாமல் அசுரரைக் கொண்டேனே எண்ணம் திறங்காட்டி அன்றை வரை காத்தேனே என்ன கடைந்தேனே திறம்பாத கடல் வண்ண நேரம் உலகத்திற்கொல்லவேன் திரம்பாத இனவேஹி மலை ஏந்தினேன் யானே எண்ணம் இனவேறுகள் இடத்தேனும் யானே எண்ணம் இனவாகேனும் யானே எண்ணம் இனவானிறை காத்தேனும் யானே எண்ணம் இனவாயர் தலைவனும் இனவேற்கு உற்றார்கள் எனக்கு இல்லையாருமென்னம் உற்றார்கள் எனக்குள்ளாருமென்னம் உத்தார்களைச் செய்வேனும் ஞானே எண்ணம் உற்றார்களை அடிப்பேனும் ஞானே என்ன உற்றார்களை குற்றேனும் ஞானே எண்ணம் உற்றி மாயன் வந்த உறக்கின்ற முக்கன் ஞானே எண்ணம் உட்கின்ற திசமுகன் ஞானே எண்ணம் உழக்கின்ற அமரரும் ஞானே எண்ணம் உடக்கின்ற அமரோன் ஞானே என்ன உரைக்கின்ற முனிவரும் ஞானே எண்ணம் உரைக்கின்ற முகில் வண்ண நேர உழைக்கின்ற உலகத்திற்கொள்ளுகன் உரைக்கின் கோமலையன் கொடுக்க கொடியவினாது இளனே எண்ணம் கொடியவினை யாவேனும் யானே எண்ணம் கொடியவினை செய்வேனும் யானே எண்ணம் கொடியவினை தீர்ப்பேனும் யானே எண்ணம் கொடிய நிலங்க செற்பேனே கொடிய பொழுடைய உலகத்தீர்க்கொல்லுகேன் கொடியேன் கொடியன் மகள் கோலங்களே கோலங்கள் சுவர்க்கமும் ஞானே எண்ணம் காலமில் நரகமும் ஞானே எண்ணம் காலம் திகழ் மோக்கமும் ஞானே எண்ணம் காலங்கள் உயிர்களும் ஞானே எண்ணம் காலங்கள் தனி யானே எண்ணம் கோலங்கள் முகில் வண்ண நேர கோலங்கள் உலகத்தேர்க்கின் சொல்லுகிறேன் கோலம் திகழ் கோதையன் கோந்தலுக்கு கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலாயர் கொழுந்துக்கும் கேழ்வந்தன்னை வாய்ந்த பழுதி மண்ணு குரு கூர் சடகோபன் குற்றேவல் செய்து தமிழ் மாலை ஆயிரத்து வல்லார் உலகிலே திருமாலணியார்களை பூசிக்க மாற்றார்களே கூந்தல் மலர் மங்கக்கும் மண்மடந்தக்கும் குல ஆயர் கொழுந்துக்கும் கேழ்வம் தன்னை பாய்ந்த வழுதி வளநாடன் மண்ணு குரு சடகோவன் குற்றவள் செய்து தமிழ் மாலை ஆயிரத்தி ஆறு வல்லார் உலகிலேந்தவரின் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நாற்றார்களே நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று ஆற்றகிற்கின்றேன் அரவினையம்மானேன் தாவரை சொன்னலோடு மலர் ஸ்ரீவரமங்கள நகர் ிருந்தவந்தாய் உனக்கு மிகையல்லேனங்கே மாற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்றகிற்கின்றேன் அரவினனே தாமரை சொன்னலோடு மலர் ஸ்ரீவரமங்கள நகர் வீற்றிருந்தவெந்தாய் உனக்கு மிகையல்லேனங்கே அங்குற்றே நல்லேன் இங்குற்றேன் அல்லேன் உன்னைக் காணும் அவாவில் வேண்டு நான் சேர் எங்குற்றேனு மல்லேன் இளங்க சற்றவம்மானேர்மணிமாடநேழு ஸ்ரீவரமங்களநகருரைசக்கரப்படை வானநாடையின் கார்முகில் வண்ணா என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் நான் மறைவல்லவர் வளர்வாள் ஸ்ரீவரமங்கலநகர்க்கு அருள் செய்தங்கிருந்தாய் அரிய மாறுசேர் படை நூற்றுவர் மங்க ஓரை வர்க்காய் அன்று மாயப்போரு பண்ணி நீரி செய்த வெந்தாய் நிலங்கீண்டவம் மானே ஞான தருவேள் வியராய் ஸ்ரீவரமங்கள நகர் ஏறிவேற்றிருந்தாய் உன்னை எங்க எழுத கூவனே எய்த எவ்வதுவ்வத்துளாயுமாய் நின்று கைதவங்கம்மானேவனா ஸ்ரீவரமங்கள கைதொடவிருந்தாய் அது நான் கண்டேனே ஏனமாயி நிலம் கேண்ட என் அப்பநே கண்ணா என்னும் என்ன ஆளுடாய் வாணநாயகனே மணிமாணிக் கச்சுடரேம்பொழில் தான் ஸ்ரீவரமங்களத்தவர் கைதொடவுரை வானமாமலையே அடியொழ வந்தருளே ஏனமாகை நிலம் கேண்ட என் அப்பநேகண்ணா என்னும் என்னடாய் வானநாயகனே மணிமாணிக்க சுடரே தன்சிபரமங்கள கைதொடவுரை வானமாமலையே அடியேன் தொட வந்தருளே வந்தருளியன் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழு வேடுலகம் உண்டாய் அவர் வேத வேல நகர் அகற்ற நீ வைத்தமாய வல்லை புலன்கள் அகற்ற என்னையும் நீ அருஞ்சேகற்றில் வீழ்த்தி கொண்டாய் கற்கதிர்மணிமாட நீடு ஸ்ரீவரமங்கமான என்னும் புகர்க்கறி அயந்தாய் புள்ளாய் பிழந்தாளே புள்ளின் வாய் பிளந்தாய் மருதிடை போயினாய் எரிதேழத்த என் கள்ளமாயவனே கருமாணிக்க சுடரே திருநான் மறைகள் வல்லார் மலிதன் ஸ்ரீவரமங்கை உள்ளிருந்தயந்தாய் அருளாயுமாறணக்கே ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் உனக்கோர் கை மாறு நான் உண்டிலேன் என ராம்பரம் மலிதன் தந்துடாய் முடியாய் தெய்வநாயகனே தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிரமன் அடிகி நமிசை கொய்கொள் பூம்புடில் சூழ் குருகோச்சடோபன் செய்தாயிரத்துள்ளிவை தன் சீவர்மங்கமே யபத்துடன் வைகள் பாடவல்லார் வானோர் காராவமுதே தெய்வநாயகன்னாரணன் திருவிக்கிறவன் அடிகி நமிசாய் கொய்கொள் பூங்கொழில் சுள் குருகோச்சடோபன் தன் சீவரமங்கமேயத்துடன் வைகள் பாடவல்லார் வானோர் காராவமுதே ஆறாவமுதே அடியேனுடலும் நின்பாளன் பாயே நீராந்து கரைய உருக்குகின்ற நடுமாலேயார் திருக்குடந்தை ஏராறு கோலம் திகழ கிடந்தாய் கண்டே நம்ம ஆறாவதே அடியேருடலும் நின்றாயே நீரா எழந்து கரைய உருக்குகின்ற நடு மாலை சென்னல் கவரை வேசும் செழுநேர் திருக்குடந்தை ஏராறு கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன்மானே எம்மானே என் வெள்ளைமூர்த்தி என்ன யாழ்வானே எம்மா உருவம் வேண்டுமாற்றால் அவாயடிலேரே கமலஞ்சேசகன் மலரும் திருக்குடந்தை அம்மா மலர்கண் வளர்கின் நானே என் செய்கேனே நான் செய்கேன் யாரே கலகன் என்னை என் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேனால் முதல் குழந்தை கிடந்தாய் அடியே நறுவான உனதாள் பிடித்தே செலக்கானே செலக்கான கற்பார் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி கால் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தனோக்கி அழுவந்தொழுவனே அழுவந்தொழுவனாடி காண்பன் பாடியலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக் கவழ்ந்திருப்பான் கிடந்தாய் சிந்தாமரை கண்ணா தொழுவனேனை உனதால் சேரும் வகையே சோழ்கண்டாய் சூழ்கண்டாய் என் தொல்லை வினையறுத்து உன்னடி சேரும் ஊழ்கொண்டிருந்தே குழி தூர்த்து என நாள் அகன்றிருப்பன் புகழாய் குழந்தை கிடந்தாய் கோமான யாழ் நிசையமுதே அறிவின் பயனே அரியேறே அரியேறே என் நம் பொற்றுடரே சங்கன் கருமுகிலே எரியே பவள குன்றே நாள் தோழந்தாய் உணகருளே யாழ்மையன் கொண்டாய் குடந்தைத் திருமாலே தரையே இணையோன் சரணம் தந்து என் சண்மம் களையாய களைவாய் துன்பம் களையா சுடிவாய் களைகுண்மற்றிலேன் மளவாயினே மிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயுடலாவி சரிந்து போம்போது இளையா துணதால் ஒருங்கா பிடித்து போதை அசவில்ர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி திருக்குடந்தாய் அசவிலு பரவ கிடந்தாய் காணவாராயே ஆறா வருமன் மாயா மாயாமூர்த்தியாய் ஆராமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் திராவினைகள் தீரவெண்ணாண்டாய் திருக்குடந்த ஊரா உனக்காழ்வட்டும் அழியேறண்ண முடல் வேணா பாரா வருபாய் வருமென் மாயா மாயாமூர்த்தி ஆய் ஆறா வமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய்வினகே ரவன் நயாண்டாய் திருக்குடந்த ஊரா உனக்காழ்வட்டும் அழியேறு நமுடல் வேணா உடலையின் பின் பேச்சு முளையூடு கடல் களவையே சரணாகக் கொண்ட குருகூட்சோபன் உடலில் மலையச் சொன்ன ஓர் ஆயிரத்து மழல தீர்வல்லார் காமருமானே நோக்கி ஏற்பேன் உடலையின் பின் பேச்சு முளையூடு அவளையுயிருண்டான் கடல்களவையே சரணாகக் கொண்ட குருகூற்றோபன் உடலில் மலையாச் சொன்ன ஓர் ஆயிரத்துழைப்பாத்தம் மழல தீர் மானேய் நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெல்லிய வான்கமுகும் மதுமல்லிகை கமழும் ஏனார் சோலைகள் நவாடு கோணாரை அடியே நடி போடுவதென்னுகளோ மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெல்லிய வான்கமுகும் மது கமழும் ஏனார் சோலைகள் சோழ் திருவள்ளவாடுரையும் கோணியோடு என்று நலிந்தன் செய்தீரோ பொன் திகள் புன்னமகள் புது மாதவி திருவல்லவாஹழ் நகருள் அபிரான் அழிநீரோ கொண்டு சூடுவது சூடு மலர் குழலீர் துயராட்டிய பாடு நல் ஒலி பறவைத் திரைபோல் முழங்கா நெச்சலுமே நெச்சலும் தோழிமீர்காள் எம்மை நீஹிர் நலிந்தஞ்சன் செய்தீரோ பச்சிலை நீழ் கமுகும் பலவுந்தெங்கும் வாழைகளும் மேதனவும் தந்திருவல்லவாழ் நச்சரவி நலமே நன்னல்தோழி நல்ல அந்த மை நலம் கொண்டு மறைக்கும் தந்திரு தன்னை கனிய எண்ணமுதன் தன்னை என் நலங்கள் சுடரை எண்ணுகள் கண்கள் காண்பது வே காண்பதுஞான் குலோ வினையன் கனிவாயி மடவீர் பான் குரல் வண்டினொடு பசுந்தண்டியுமராணல் மான் குரல் கோலப்பிரான் மலர்தாமரை பாதங்களே பாதங்கள் மேலணி பூந்தொடக் கூடுங்கொல் பாவனல் நீர் போத நடுந்தடத்துள் உயர் தாமரை செங்கடு நீர் வான் முகமம் கண்ணமேந்தம் திருவல்லவாழ் நாதனின்ண்ட வீடின் தொழக்கூடுங்கள் நன்னுதலீர் ஆடுருதீங் கரும்பும் விளை சென்னலுமாகியும் வயல் தோல் தந்திருவல்லவாள் நீடுலகின் நவிரான் நிலந்தாவி அணில் கடலே அழல் வளை போரி பயாம் கண்டு கைதொழக் கூடுங்களோ குடலன் நயாடுமென்ன குளிர்சோலை வண்டிகள் திருவல்லவாள்லை சக்கரப் பெருமான் அது தொல்லருளே தொல்லருள் நல் வினயாக சொலக்கோடுங்கள் தோடி மீர்கள் தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொழநின்ற திருநகர நல்லருளாயிரவர் நலனேந்தம் திருவல்லவாள் நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே நாமங்கள் ஆயிரமுடையன் நம் பெருமானொடி மேல் சேமங்குள் தென் குரு ஹூர் ஷடகோபன் தெரிந்துரைத்த மங்களாயிரத்துள் யோகத்தன் தெரிவல்லவாழ் சேமங்கள் தென் நகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்தேன் ராமங்களாயிரமுடைய நம் பெருமானொடி மேல் சேமங்குள் தென் குரு ஹூர் ஷடகோபன் தெரிந்துரைத்த மாமங்களாயிரத்துள் யோகத்தென் திருவல்லவாள் சேமங்கள் தன் நகர்வேல் செப்புவார் சிறந்தார் பிறந்த பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் இச்சிறந்தவான் சுடரே உன்னை சேர்வதுவே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரரம் கை சுடரே திறங்கள் காட்டேட்டு மதுவை வார்த்தையுள் பாய்ந்ததும் மாயமாவினை வாய்பிழந்ததும் மதுவை வார்க்குடலார் குரவை வினைந்த குழகும் என்னையும் செய்களை விக்கும் முதுவைழல் பேய் முளை உண்ட பிள்ளேன் தாமரை கண்கள் நேர்மல்கையவே நிலையும் வந்து என் உருக்குங்களே கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாறும் கலந்த அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் ஆயிரம் ரூப்படுத்த வடிவில் உண்டதும் வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்தரும் வண்ணமன் படைத்துண்டுமென்று கடந்த மணந்த மாயங்கள் எண்ணும் தோறும் நெஞ்சு எரிவாகை எழுத நின்றவாறு இருந்தவாறும் கிடந்தவாரும் நினைப்பறியன ஒன்றலா உருவாகாய் அருவாகை நின்மாயங்கள் உன்னயங்களம் நினகிப்பன் பாவையே உலகமுண்ட ஒன் சுடரே ஒன் சுடரோடுமாய் நின்றவாறு உண்மையோடின்மையாய் வந்து என் கண்கொளா நீ கரந்தனியமே என் கண்கட்களும் திருவுருவேன் திருவுருவு கிடந்த கொப்பூர் சொந்த அமரமேல் திசமுகன் கருபுள் வேற்றிருந்து படத்திட்ட கருமங்களும் தனிநாயகமாக கேட்கோரும் என் நஞ்சம் நின் நனக்கு அறிவு கண்ணே அடிய அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின்றாழ்கடலும் மண்ணும் மின்னும் முடிய ஈரடியாக முடித்து கொண்ட முக்கியமும் கொடியவள் வினையன் உன்னை எண்ணுகள் கூடுவதே ஒடி நீரைக் கடைந்தவாரும் அமுதந்தே வருண்ண அசுரரை வீடும் வண்ணங்களே சரண்மக்கெண்ணு நாடரும் மேக சிந்தையினாய் குருகோர் சடகோபன் மாறோச்ச வந்தாதி ஆயிரத்தொலுமயம் வல்லார் மகவை மகிழ் வயது வருவைகளுமே மாகனை மிசை நம்பிராக சரணே சரண் நமக்கென்னு நாடு மேக சிந்தையினாய் குருகோற்மாராக நோற்ற வந்தாதி ஆயிரத்துல பத்தும் வல்லார் மாகவை மகிழ்வயது வருவைகளுமே